ணேயமேவிரே மாரியஜரங்கைஷுசி யசேமேவி வயந்திரோஸ்தூஷா விஷவே நாக்யோ அரிமி நோஸஸ்பதிர் ிாஷ் பன்னெண்டாவது மந்திரம் ரெண்டாவது முண்டகம் ரெண்டாவது ஃண்டண்டம் பன்னொண்டாவது மந்திரைவேதமோத்தரே அச்சோம் பிரசத்தம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் சர்வம் பிரம்மை வ என்பதே இந்த மந்திரத்தினுடைய உபதேசம் காரியத்தை சொல்லி காரணத்தை சொல்லி பிறகு காரியத்தை நீக்கி காரணத்தை காரணத்தன்மையும் நீக்கி அந்த காரண காரிய விலட்சணமான அந்த சைதன்ய தத்துவம் அந்த கரணத்தில் எப்பொழுதும் அகம் அகம் என்று ஸ்புரித்து கொண்டிருக்கிறது அதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் உபதேசம் இப்போ இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது அமிர்தம் பிரம்ம இதம் புரஸ்தாத்து இதம் அமிர்தம் பிரம்மைவ அமிருத்தம்னு சொன்னால் ஞாபகம் வச்சுக்கணும் பிறப்பு இறப்பு அற்ற தோற்றம் ஒடுக்கம் அற்ற சொல்ல போனால் சர்வ விகார வர்ஜிதம் பிரம்ம என்ன நல்லா போட்டுக்கலாம் நம்ம முதலே சொல்லியிருக்கோம் நித்தியம் சர்வகதம் ஏக்கம் எல்லாம் முதல்ல ஒரு சொன்னேன் ஒரு வகுப்பில் சொன்னேன் நித்தியம் காரணம் நித்தியம் காரியம் அனித்யம் காரணம் சர்வத்தம் காரியம் அல்பகம் காரணம் ஏக்கம் காரியம் அநேகம் காரணம் ஸ்வந்திரம் காரியம் பரதந்திரம் காரியம் காரணம் சத்தியம் காரியம் மித்தியா இதெல்லாம் ஞாபகம் இருக்கணும் எல்லாம் அமிர்தங்கிறதுல போட்டுக்கணும் இதம் புரஸ்தாத் புரஸ்தாத் இதம் பிரம்மைய பஷ்டாத் இது பிரம்மைய எல்லாத்துலேயும் அந்த பிரம்ம ஜான திருஷ்டி இருக்கணுங்கிறதுக்காக முன்பக்கம் இருப்பதும் இருக்கின்ற இதுவும் பிரம்மே பின்பக்கம் இருக்கின்ற இதுவும் மேற்கு பக்கம் இருக்கின்றதும் பிரம்மே தெற்கு பக்கம் இருக்கின்றதும் பிரம்மே வடக்கு பக்கம் இருக்கிறதும் பிரம்மே பிரம்ம தட்சிணதா பிரம்ம உத்தரேண அத மேலே இருப்பதும் பிரம்மே கீழே இருப்பதும் பிரம்மே சர்வம் பிரம்ம இத வரஹா வரியான் வரிஷ்டா வரஹான்னா சிறந்தது வரியான்னா மிகச்சிறந்தது வரிஷ்டம்னா மிக மிக சூப்பர்லேட்டிவ்லிங் ரோம் இல்லையா அது மாதிரி ரொம்ப சூப்பரோ சூப்பர் நான் சொன்னேன் ஹையர் ஸ்டேட் கான்சியஸ்னஸ் எல்லாம் சொல்லப்படாது வரிஷ்டம் பிரம்மை சகுண பிரம்மன் என்னது வரஹா பிரம் வரம் பிரம்ம சகுண பிரம்மன் வந்து வரபிரம்மன் இது வரிஷ்டம் பிரம்ம நிர்குணம் பிரம்ம இல்லை இது நாமரூப ரஹிதம் பிரம்ம நாமரூப கர்ம ரஹிதம் பிரம்ம விஸ்வரூபத்தை பார்க்கிற போது நாமரூப சகிதம் விஸ்வரூபம் பிரம்ம அதெல்லாம் வரம்தான் ஏகரூபம் வரஹா அநேக ரூபம் வரியான் அரூபம் வரிஷ்டம் அப்படி போட்டால் சௌரியமாக இருக்கும் ஏக்கரூபம் வரம் ஏக்கரூபம் பிரம்ம ஒரு ரூபத்தில் மாத்திரம் பார்க்குறோம் அது வரம் பிரம்ம அப்புறம் வந்து அநேக ரூபம் விஸ்வரூபம் வரியம் சொல்லணும் இங்கே என்னதுன்னா நிர்குணம் அரூபம் வரிஷ்டம் பிரம்மா அப்படி சொல்லி அந்த அகண்டாக்காரத்தை தியானம் பண்ணுறோம் இல்லை சன்னியாசிகள் தினந்தோறும் பாராயணத்தில் சன்னியாசியினுடைய கர்மாவில் இதை அங்கமாக வச்சு விட்டாங்க பிரம்ம இதை வந்து சரி சந்தியா பிராச்சிய திசைமாக தட்சிணாதி திசை நிமான்னு சந்தியாந்தனத்தில் சொல்கிறோம் பிரதீச்சை திசை நம உதீச்சை திசை நம ஊர்வாஜி நம அதராய நம அந்தரிஷாயூமியை நம பிரம்மணே நம விஷ்ணவே நமான்னு சந்தியாவந்தனத்தில் சொல்கிறது அதே ரிச்சுவல் சந்யாசி பண்ணுற போது பிரம்மைவேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷாத் பிரம்ம தட்சிணதோத்தரேண அதஷ்டோர்துசம் பிரம்மைவேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் வரிஷ்டம்னா ஏற்கனவே பார்த்தோம் வரண இந்த இந்த மந்திரத்திலேயே முதல் மந்திரம் தான் சொல்லி சதசத்வரே சதசத்வரே பரம் விஜாத் वरिष्ठं பிரஜா பூர் பண்ணியச் ஆஹா இந்த மந்திரத்தோட சாரம் என்ன சர்வம் ஜகத் ஜகத் காரணம் திரம அஹமஸ்மி அஹ இம்ம அஹமே இது அஹமே புரஸ் அஹமே பசாத் அம அஹமே தட்சிண அஸ் அகமேவ் அகமே ஊர்வம் அமை அஹமே அது அஸ் அஹமே சர்வரிவமே இது விஷ்வம் சர்வரி அகமேவ் ஆன புருஷன் அனைத்திலும் விளங்கும் தூய அறிவு நோதி நாள் எல்லாமே நான் தான் முடிச்ச முதல்ல என்ன தத் பிரம்மன்னா அப்புறம் என்னாச்சு தத் பிரம்மைவம் தஸ்மாத் துவவ பிரம்மை இப்போ என்னாச்சுன்னா அகமேவ சர்வம் அகமேவ தத் ததேவ அகம் சோகம் சோகம் இதம் சர்வம் எதயம் ஆத்மா நிறைய சொல்லிகிட்டு இருக்கலாம் இப்போது இந்த பகுதியை நாம் பூர்த்தி பண்ணுறோம் இதனுடைய மந்திரங்களை திரும்ப சொல்கிறேன் என்னெல்லாம் படித்தோங்கிறது முதல் மந்திரம் இரண்டாவது மந்திரம் சொல்லப்போனால் இந்த உபனிஷத்தில் எல்லாமே மகாவாக்கியம் தான் பூர்த்தி மகா வாக்கிய மந்திரங்கள் தான் எல்லாமே இப்போ இந்த முதல் மந்திரம் ரெண்டாவது மந்திரம் என்ன சொல்லியதுன்னா பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்று என்பதை உபதேசித்தது மூன்று நான்கு இந்த மந்திரங்களெல்லாம் நிதித்தியாசனத்தை உபதேசம் செய்து நிதித்தியாசனம் அதுக்கு உபாயம் தனுர்வித்யா உபாயம் அந்த உபாயம் சொல்லி சொல்லப்பட்டது அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மந்திரங்களெல்லாம் மீண்டும் மீண்டும் பிரம்மம் ஜீவாத்மாவே பரமாத்மா என்கிற உண்மையை சொல்லியது இதில் சில உபதேசங்கள் எல்லாம் காணப்பட்டன மோக்ஷத்துக்கு இதுவே பாலமாகும் இதை தவிர மற்ற வார்த்தைகளை பேசாதீர்கள் அது ஒரு கருத்து அப்புறம் ஓம் என்று இந்த மெய்ப்பொருளை தியானம் செய்யுங்கள் எல்லாம் நிதித்தியாசனத்தோடு சேர்ந்தது தான் ஓம் என்று இந்த மெய்ப்பொருளை தியானம் செய்யுங்கள் அப்புறம் அடுத்தது என்ன இந்த ஏழு எட்டு இரண்டு மந்திரங்களும் இந்த ஆத்மாவை ஆத்மா எங்கே இருக்கிறது ஆத்மாவை விளங்கிக் கொள்வது எப்படி பிரம்மனை ஆத்மாவாகவே விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்படி சொல்லணும் ஏழு எட்டு மந்திரங்கள் பிரம்மனை ஆத்மாவாகவே விளங்கிக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை சொல்லியது ஒன்பதாவது மந்திரம் பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஜான பலம் பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஞான பலம் மந்திரம் பத்தாவது மந்த் பத்து இரண்டுமே பிரம்மனை ஸ்வயம் பிரகாசம் என்று சொல்லியது ஸ்வயம்பிரகாசஸ்வரூபம் பிரம்ம ஸ்வயம் பிரகாசஸ்வரூபம் இது சொல்லப்பட்டது பன்னெண்டாவது மந்திரம் சர்வம் பிரம்மைவ பிரம்மனுக்கு வேறாக ஒன்றும் இல்லை பிரம்ம வத்திரிகம் கிமபி நாஸ்தி பிரம்மத்துக்கு வேறாக ஒரு பொருளும் இல்லவே இல்லை என்று உபதேசம் பண்ணி முடித்துவிட்டது சங்கராச்சாரிய சுழல் இருந்தாலும் தெளிவுபடுத்துவதற்காக மீண்டும் சாதனங்களை சொல்வதற்காக மூன்றாவது முண்டகம் தொடங்கப்படுகிறது திருத்திய முண்டக்கே பிரதம கண்டா சங்கராச்சாரியோட இன்ட்ரக்ஷனை சுருக்கமாக சொல்கிறேன் நான் நிறைய பேச விரும்பலை அதுக்குள்ளே எப்படியெல்லாம் முடியுமோ முடிக்கிறேன் நான் முதல்ல போட்ட ப்ரோக்ராம் வேறு அது மாறிப்பிடுத்து அதனால் மாறி போயிடுத்துனா அது வேறு நான் வந்து பதினஞ்சாந்தேதி மத்தியானம் போகிறதா இருந்தேன் அதுக்காக வேண்டி பதினஞ்சாந்தே பதினஞ்சாந்தேதி ப்ரோக்ராம் இருந்து எனக்கு ஒன்று அப்படி அந்த ப்ரோக்ராம் மாறிப்போயிடுது இப்போ பதினஞ்சாந்தேதி இருப்பேன் ஆகிச்சு பராவித்யா உக்தா பராவித்யா சொல்லப்பட்டது எதனால் அந்த அக்ஷரம் அறியப்படுமோ அந்த இதுவரை சொல்லப்பட்டது இந்த இரண்டாவது முண்டகம் முழுவதும் பராவித்யா சொல்லப்பட்டது முண்டகத்தில் முதல் கண்டம் தத்து சத்து சித்துத்வம் ஆஹ தத்து சத்து இங்கே என்னது சித்வம் தத்துவமே சித்வம் சித்வமே என்ன சொல்வது தத்சத்து சித்வமே தத்சத்து தித்வம் முடிஞ்சது தத் சதேவ சித்வம் சித்வமேவ த எல்லாம் ஒன்று தத்து நாளும் சத்து நாளும் சித்து நாளும் தொம் நாளும் எல்லாம் நீங்கிறதும் அதுங்கிறதும் எல்லாம் ஒன்றே அப்புறம் என்ன சொல்லப்பட்டதுன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டால் என்ன பிரயோ பராவித்யா சொல்லப்பட்டது அந்த பராவித்யாவினுடைய பிரயோஜனம் என்னன்னா ஹிருதய கிரந்தி பேதா சர்வசம்சய நாசகா கர்ம நாசகா பிரயோஜனம் ஆக சம்சயநாச கிரந்திநாசா கிரந்திபேதனம் கிரந்திநாசா அடுத்தது என்ன கர்மநாச பிரயோஜனம் சொல்லப்பட்டது அதுக்கான தியான உபாயம் சொல்லப்பட்டது தனுர்கிருஹி தொபனிஷதம் மகாஸ்திரம் பிரணவோ தனு ஓமிதி ஓமித்யேவம் தியாயத எல்லாம் இப்படி அழகாக கனெக்ட் பண்ணுறாரு சங்கராஜர் பராவித்யா உபதேசிக்கப்பட்டது பராவித்யாவோட பிரயோஜனமும் சொல்லப்பட்டது பராவித்யாவை எப்படி நாம் நம்ம மயமாக்கிக்கிறதுக்குங்கிற உபாயமும் இந்த உபனிஷத்து பிரணவோ தனுஹும் ஓங்காரத்தை வில்லா வச்சுக்குங்கிற உபாயத்தின் மூலம் சொல்லப்பட்டது இப்போ எதுக்கு இதானியும் தத் சககாரீணி சத்தியாதி சாதனானி வக்தவியானி இதுக்கு சககாரியாக இருக்கக்கூடிய சத்தியாதி சாதனங்களெல்லாம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பகுதி தொடங்கப்படுகிறது ஆகவே பிரதானமாக இங்கே வேல்யூஸ் தான் சொல்லப்பட போகிறது இந்த முண்டகத்தில் இந்த ரெண்டு அத்தியாயத்திலையும் விசேஷமாக உபதேசிக்கப்படப்போவது குணங்கள் ஆத்ம நிஷ்டா உபாய குணாக ஆத்மஜான நிஷ்டைக்கு உபாயமான குணங்கள் உபதேசிக்கப்படுகிறது தத்துவ நிர்தாரண்ச பிரகாராந்திர இப்ப என்ன பிரைமரி எது செகண்டரி எதுன்னு சொல்ற பிரைமரி உபதேசம் என்னது அப்படின்னு கேட்டா சாதனங்கள் ஆத்ம நிஷ்டா சாதனங்கள் ஞானத்தை பெறுவதற்கும் பெற்ற ஞானம் நிலைத்திருப்பதற்கும் தேவையான பண்புகளை சொல்லித்தரப்போகிறது இடையிடையே தத்துவத்தையும் சொல்ல போகிறது ஏனென்றால் தத்துவம் நன்கு கிரகிப்பதற்கு கடினமாக இருப்பதால் அத்தியந்த துரவகாஹத்துவாத் கிருதமபி உபதேசம் பண்ணியிருந்தாலும் கூட மீண்டும் மீண்டும் கிரகிப்பதற்கு பலருக்கு கடினமாக இருப்பதால் இவ்வாறு உபதேசிக்கப்படுகிறது முதல்ல ஒரு திருஷ்டாந்தம் சொல்லப்படுகிறது பார்க்கலாம் சமானம் விரக் பரிஷஸ்வஜாத்தே ிப்பாத்தி அனாீதி சனம் விரும்பஸ்வா தயோரம் அனஸ்யோபி இந்த மந்திரம் திருஷ்டாந்தம் சொல்லுகிறது அடுத்த மந்திரம் தாஷ்டாந்தத்தை சொல்ல போகிறது ஆக இந்த மந்திரம் எக்ஸாம்பிள் அடுத்த மந்திரம் டீச்சிங் உபதேசம் பண்ண இந்த மந்திரம் என்ன சொல்கிறது ஒரு மரத்தில் இரு பறவைகள் இதுதான் ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்பிள் ஒரு மரத்தில் இரு பறவைகள் இது அடுத்த மந்திரத்தையும் படித்தாதான் ரெண்டும் சரியாக வரும் மரத்து மாத்திரம் முதல்ல இதனுடைய பொருளை மாத்திர சொல்கிறேன் துவாண்ணா இரண்டு சுப்பர்ணா என்ன அழகிய இறக்கைகள் உடைய உடைய இரண்டு பறவைகள் இர சுபர்ணான்னா பறவை சுப்பர்ணா அழகிய இறக்கைகள் உள்ள சோபனதமௌபன பதனௌ சுப்பர்ணௌ பக்ஷி சாமான்யாத்வா சுபர்ணௌ ரா திர சூத்திரூத மந்திர்த்த பரமார்த்தவதாரணார்த்தம் உபநியே ஸ்வேதாஸ்வத்தரோபிஷத்து இது இருக்கிறது ருக்வேதத்தில் இந்த மந்திரம் வருகிறது மண்டலம் ஒன்று அத்தியாயம் இருபத்ரெண்டு ருகுவேதத்தில் இதே மந்திரம் ருகுவேதம் முதல் மண்டலம் இருபத்ரெண்டாவது மந்திரம் ருகுவேதத்தில் இது அப்புறம் பிரம்மசூத்திரத்தில் சூக் இருபத்திரெண்டாவது அத்தியாயம் முதல் மண்டலம் இருபத்ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி சூக்தம் நூற்றி சூக்தம் பதினேழு மந்திரம் வா எவ்வளோ எலாபரேட்டு இது பருவ அர்த்தம் மண்டலம் ஒன்று மண்டலம்ங்கிறது ஒன்று அது பெரியது மண்டலம் ஒன்று அத்தியாயம் 22, சூக்தம் நூற்றி அறுபத்தி நாலு பதினேழாவது மந்த்ரம் ரிக்வேதம் இருக்குது அதருணவேதத்தில் ஒம்பது அஞ்சு இதே மந்திரம் அதரண வேதத்தில் ஒம்பது அஞ்சு இருபது ஸ்வேதாஸ்வதர சர்வபுரிஷத்தில் நாலு நாலாவது அத்தியாயத்தில் ஆறு ஏழு எல்லாத்துலேயும் இந்த மந்திரம் வந்திருக்கு இந்த ஊர்த மூலம் இருக்கே அதுவும் நிறைய இடத்துல வரும் வேதத்துல எல்லாம் கட்டோபனிஷத்தில் ஊர்த மூலோவாக் ஷாக் இருக்குது இதில் இருக்கு அருண பிரஷ்னத்தில் இருக்குது ஊர்த மூலம வாக்ஷாகம் விரக்ஷோ வேத சம்பிரத்தி நிறைய இடங்கள்ல இந்த மந்திரங்கள்லாம் வரும் ஆக இந்த இரண்டு பறவைகள் சயுஜா இணைந்திருக்கிற பறவைகள் சயுஜான்னா எப்பவும் சேர்ந்தே தான் இருக்கும் இந்த ரெண்டு பறவையும் சேர்ந்தேதான் பிரியாத பறவைகள் பிரியாத பறவைகள் அது எப்படின்னா சயுஜான்னா என்ன அர்த்தம் சேர்ந்தே இருக்கின்ற பறவைகள் சகாயா சகாயான்னா என்ன அர்த்தம் ரெண்டும் இதுக்கு நிறைய உதாரணம் வரப்போறது இந்த திருஷ்டாந்த தாஷ்டாந்த பார்க்கற போது ரெண்டும் ஒரே சுபாவம் உள்ளவைகள் ஒரே சுவாவம் சமான அபிவக்தி காரணம் சகாயம் சமான கியானோ சாதாரணமாக சகான்னு சொன்னால் நண்பர்கள்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டும் பிரியாது எங்கே போனாலும் வரண்டு சேர்ந்தே போவாங்க சேர்ந்தே வருவாங்க அப்படிதானே சொல்கிறோம் ரெண்டு அதுவான் அவனை ஈஷிக்கிறான் அவன் இவனை ஈஷிக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை ஒட்டின்றே இருக்கான் பிரிக்க பிரிய விட இல்லை அப்படிலாம் குழந்தையெல்லாம் பார்க்குறோம் எப்போ பார்த்தாலும் நட்பு இருந்து நான் சேர்ந்தே இருக்கும் சயுஜா சகாயா சொல்றது இரண்டு சுபர்ணா பறவைகள் யான் எப்பொழுதும் இணைந்தே இருப்பவைகள் ஒரே தன்மை உடையவைகள் ஒரே தன்மையை உடையவைகள் இது ரெண்டு எங்கே போயிருக்குன்னா ஒரே மரத்தில் இருக்கு சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வ ஜாதே சமானம் விரக்ஷம் திதியா பக்தி ஏகவச்சம் ஒரே மரத்தில் பரிஷஸ்வஜா பரிஷஸ்வஜாத்தே அதாவது பரிஷ்வக்தவந்த ஒரே மரத்தை சார்ந்திருக்கின்றன அர்த்தம் ஒரே மரத்தை சார்ந்திருக்கின்றன இரண்டு பறவைகள் நட்புடைய பறவைகள் இணைந்த பறவைகள் ஒரே மரத்தை சார்ந்திருக்கின்றன இப்படி படிக்கணும் இரு பறவைகள் நட்புடைய பறவைகள் எனது இணைந்திருக்கும் பறவைகள் ஒரே மரத்தை சார்ந்திருக்கின்றன தயோகோ தயோகோனா என்ன அர்த்தம் தயோகோனா அவ்விரண்டினுள் அவ்விரண்டினுள் இது வந்து ஷஷ்டி ஷஷ்டி தித்தீயம் எனது த்விவச்சனம் ஷஷ்டி விபக்தி த்வச்சனம் தயோகோ திய தயம் அந்த தயோ அன்ய அந்யர்தம் இதில் ஒரன் அந்த இரண்டில் ஒன்று தயோ அந்ய அந்த இரண்டினொள் ஒன்று அந்நா ஒன்று பிப்பலம் ஸ்வாது அத்தி பிப்பலம் ந என்னர்த்தம் பழங்களை பிப்பலம் ஸ்வாது அத்தி பிப்பளம் சுவாது அத்தி சங்கராச்சாரிய இதெல்லாம் நிறைய வர்ணிக்கிறார் பிப்பளம் சுவாது அத்தி உபபுத்தே அதனால் இதெல்லாம் சங்கராச்சாரியோட வர்ணனையெல்லாம் பிறகு சொல்கிறேன் நான் முதல்ல இது தெரிஞ்சுப்போம் இந்த பறவையில் ஒரு பறவை என்ன பண்ணுறது அங்கே இருக்கிற பழங்களை எல்லாம் சாப்பிட்றேன் சாப்பிட்றதுல என்ன சில பழம் கசக்கிறது சில பழம் புழிக்கிறது சில பழம் ஒரு ஒரு மாதிரி இருக்குது ஒரே மாதிரி இருக்குமா ம மரத்தில் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் கெட்டானா ஒன்று காயாக இருக்கும் ஒன்று பழமாக இருக்கும் ஒன்று ரெண்டும் கெட்டானாக இருக்கும் இதில் என்ன பண்ணுங்கிறதுனா இது சாப்பிடுகிறது பசிக்கிறது ஏதோ சாப்பிட்றது சுவாது அத்தி இன்னொன்று என்ன பண்ணுறதுக்குன்னா அது பேசாமல் இது வேடிக்கை பார்த்துகிட்டே இருக்குது இது சாப்பிட்டுங்கிறது இந்த பறவை என்ன பண்ணுறது இன்னொரு இது குடவே இருக்கிற பறவை கொஞ்சம் நேரம் என்ன எப்போ பார்த்தாலும் குடையாக இருக்கும் இது அதனால என்ன பண்ணிடுறேன் கொஞ்சம் அடுத்த கிளையில் இறங்கிட்டு அந்த பழத்தை சாப்பிட்டு பார்த்தது இதை பார்த்துது இங்கே மேலே போச்சு இப்படி வந்தது இப்படி வந்தது இந்த ப இந்த பறவை மாத்திரம் பேசாமல் அப்படியே உட்காந்து நெருமிக்கல்ப சமாதியில் இருக்குது அப்படியே பார்த்தேன் இது ஒன்றுமே பண்ணலை ஏத்திலையுமே ஈடுபடல அது போகிறதேன்னு இது கூடவே போகலை ஆனால் அதோடய பார்வையில் இது இருக்குது இது என்னென்னா அடிக்கடி பார்த்துக்கிறது அது இருக்கா இல்லையான்னு அது வேணுமே எப்பவுமே அந்த இது இருக்கு இருக்காங்களா இல்லையா போயிட்டாங்களா அடிக்கடி பார்த்து நீங்கள் இந்த மரத்தை பார்த்தா தான் தெரியும் இந்த பறவைகள் படு அந்த பண்ணுற பார்த்தா தான் தெரியும் அடிக்கடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிறது சரி நம்ம சேஃபாக இருக்கும் அப்படி சொல்லியிருந்துட்டு இது சாப்பிட்டுக்கிட்டு இப்படி இப்படி போகிறது அடிக்கடி என்ன பண்ணுறதுன்னா து துப்புறது பிடிக்கலை ஒரு மாதிரி தான் அப்புறம் வந்து அப்படிப்படி இந்த போய் அந்த கட்டையில் போட்டு மூக்கை மூக்க தேய்க்குறது ஏதோ சரியில்லாமல் போயிடுது ஆனால் மூக்க மூக்க தேய்க்கிறது இப்படியே பண்ணிகிட்டு இருக்குது இந்த பறவை அப்படி பண்ணிட்டுருக்கு அடுத்த பண்ணுறதுக்கு போ சேர்த்து வச்சு வாங்குவோம் சமே விரோனா அனீஷையா சோச்சதி முகியமான ஜுஷ்டம் எதா பசியமீசமிய ீத்தோக சே புருஷோ நமீச்சமான பசியீஷமீத்தோக்க இப்போ இந்த எக்ஸாம்பிள் எதுக்காக சொல்லப்பட்டது ஒரு மரத்தில் இரண்டு பறவைகள் இதுதான் துவைத்த விசிஷ்டாத்வைத அத்வைத மதங்களுக்கு இடம் கொடுக்கிற ஒரு மந்திரம் ஒரு ஒரு ஆச்சாரியனும் இன்டர்பிரேஷன்லாம் இங்கே தான் பார்க்கணும் இதிலேருந்து தெரியும் நிறைய வித்தியாசங்கள்லாம் புரிய ஆரம்பிக்கும் இதை பற்றி பிரம்மசூத்திரத்தில் பெரிய விசாரம் பண்ணப்பட்டிருக்கிறது அதெல்லாம் நம்ம இங்கே இப்போ எடுத்துக்கல நம்ம முதல்ல தகவல் தெரியும் நமக்கு இப்படி ஒன்று இருக்குன்னே தெரியாது இப்படி ஒரு வாக்கியம் இருக்குது இப்படி ஒரு மந்திரம் இருக்குங்கிறது தெரியாது ஒரு மரத்தில் இரண்டு பறவைகள் இந்த கதையை படிச்சுட்டோம் என்னாச்சு அழகான ரெக்கையோடு இருக்குது ரெண்டும் சேந்தே இருக்குது ரெண்டும் இணை பெரியாமல் நட்போடு இருக்குது ஆனால் அதில் என்னாகுது ஒரு பறவை மாத்திரம் அடிக்கடி கிழக்கு கிளை தாவறது தாவி அங்கங்கே இருக்கக்கூடிய பழங்களையெல்லாம் சாப்பிட்றது இனிப்பு பழத்தையும் சாப்பிட்றது கசப்பு பழத்தையும் சாப்பிட்றது இப்படியே வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது இதுதான் இந்த கதை கதை முடிந்தது இந்த கதைக்கு நம்ம கதைக்கு என்ன சம்பந்தம் நம்ம மோட்சம் அடையணுங்கிறதுக்காக படிக்க வந்திருக்கோம் இப்போ பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பஷ்டாத் பிரம்ம தட்சிணதா இல்லைன்னு சொல்லி முடித்தாச்சு ஓம் சாந்தி சாந்தி சொல்லி கேம்பு முடிஞ்சு போயிடுதுன்னு சொல்லக்கூடாதோ உங்களுக்கும் நிம்மதி எனக்கும் இது ஆனால் மந்த்ரா என்ன பண்ணுறதுன்னா ரெண்டா பிரிச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் விளை விளக்கமா சொல்லலான்னு சொல்லி அதுவே இதுன்னு சொல்லியிருக்கு பாருங்க அது எப்படி அதுவே இது அதை விளக்கறதுக்காக இங்க மந்திரம் சொல்லுது சமான விரக்ஷம்னா ஒரே சரீரம்னு அர்த்தம் இந்த சரீரத்துல ஜீவாத்மாங்கிற பறவையும் இருக்கு பரமாத்மாங்கிற பறவையும் இருக்கு பரமாத்மாங்கிற பறவையும் இருக்கு ஜீவாத்மாங்குற பறவையும் இருக்கு இந்த ஜீவாத் பரமாத்மாங்கிற பறவை என்ன பண்ணுறது பேசாமல் இருக்குது பரமாத்மா பறவை சேக் சாட்சியாக இருக்குது இந்த ஜீவாத்மா பறவை மாத்திரம் என்ன பண்ணுறது ஆஸ்திரேலியா போகிறது ஆஸ்திரேலியா போகிறது எது கூடவே பரமாத்மாவும் சேர்ந்தே வர்றார் இல்லையா சமானே விரக்ஷே சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வ ஜாத்தே இது வந்து அமெரிக்காவுக்கும் வர்றது யார் பரமாத்மாவும் கூட வர்றார் ஆனால் பரமாத்மா ஒன்றும் அனுபவிக்கிறது இல்லை இந்த ஜீவாத்மா மாத்திரம் கமெண்ட் அடிச்சுட்டே இருக்கார் பரமாத்மா பேசாமல் இருக்கார் இந்த ஜீவாத்மா அதையும் இதையும் பார்க்குறாரு அவஸ்தையை பார்த்தியா இவனை பார்த்தியா அவளை பார்த்தியா இவளை பார்த்தியா அதை பார்த்தியா இதை பார்த்தியா சொல்லிக்கிட்டே இருக்கார் திரும்ப திரும்ப இந்த ஜீவாத்மா இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கு சுகத்தையும் துக்கத்தையும் ஒரு நாள் வந்து பரமாத்மா கிட்ட ஒன்று அழகுது இன்னொரு நாள் வந்து பரமாத்மா கிட்டே வந்து ஒரே குஷியாக பேசுறது இந்த ஜீவாத்மா பறவை இப்படியே நடந்துகிட்டே இருக்குது சில சமயம் சில சில சமயம் அழுகும் இது சில சமயம் சிரிக்கும் இது அழுது கொண்டே சிரிக்கும் சிரித்து கொண்டே அழுகும் இந்த பாட்டெல்லாம் தெரியும் இல்லையா உங்களுக்கு அழுகும் அது என்ன பண்ணுவோம் சிரிக்காது அழுகாது பேசாமல் பார்த்துட்டே இருக்கும் பரமாத்மா பறவை பேசாமல் சாட்சியாக பார்த்துட்டே இருக்கும் எதுக்கு இந்த மரத்து கதை சொல்கிறோம்னா இந்த பறவை மாதிரி இந்த இப்போ ஜீவாத்மா பறவை பரமாத்ம பறவைங்கிறது ரெண்டு பிரிவாக பிரித்து கதையில் சொன்னால் ஆமாம் இது சரீரம் வேறு அதோட சரீரம் வேறு அந்த பறவையோட பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் வேறு இந்த பறவையோட பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் வேறு இது இது உதாரணத்துக்கு தான் சொல்லப்பட்டுருக்கு அப்படியே எடுத்துக்க கூடாது இங்கே என்னென்னா இந்த ஜீவாத்மாங்கிறது இந்த இடத்துல இது வரைக்கும் இந்த ஃபனிஸ்ட் கிளாஸில் இப்போ தான் இந்த ஜீவாத்மாங்கிறது சிதாபாசன் சிதாபாசன் இந்த ஜீவாத்மாங்கிறது உண்மையில் இல்லவே இல்லை பரமாத்மா தான் இருக்கு இந்த பரமாத்மா தான் பரமாத்மா தான் பிரதிபிம்பிக்கிறார் பிரதிபிம்பிக்கிறதுனா என்ன அர்த்தம் பரமாத்மாவே ஜீவாத்மா போல காணப்படுகிறார் ஒரே மாதிரி பறவை ரெண்டுக்கும் ஒரே மாதிரி ரெக்க இப்போ பரமாத்மா எங்கே இருக்கார்னா பரமாத்மா எங்கேயும் வியாபிச்சிருக்கார் இந்த மனசில் பரமாத்மாவனுடைய நிழல் இருக்கு அந்த நிழல் தான் ஜீவாத்மா என்று சொல்லப்படுது இது சித்துப்போலி சிதாபாசன் அப்படின்னு இதுக்கு பேர் சிதாபாசன்னு பேர் இதுதான் வந்து இந்த மனசு தான் சுத்திரதை தவிர பரமாத்மா சுத்திரதே இல்லை பரமாத்மா எங்கும் நீக்கமர நிறைந்தவர் சர்வகதா பூர்ணகா அபரிச்சின்னக பரமாத்மா இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுறது இது அந்தக்கரணம் பரிச்சின்னந்தானே அதனால இந்த ஜீாத்மா இதுக்குள்ள இருந்து கொண்டு இந்த மனசுல இருக்கிற சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்துக் கொண்டே இருக்கு இந்த மந்திர சமானே புருஷா இந்த ஒரே மரத்தில் ஒரே மரத்தில் என்ன ஒரே மரத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க பரமாத்மாவும் இருக்கார் ஜீவாத்மாவும் இருக்கார் யார் பரமாத்மா நான் தான் பரமாத்மா ஆனா பரமாத்மா எனக்கு முக்கியமான முன் இதே சரீரத்தில் பரமாத்மா இருந்தாலும் விட மாட்டேன் கொஞ்ச நேரம் ஆகும் இதெல்லாம் சொல்லி முடிகிறது பரமாத்மாவும் இதே சரீரத்தில் இருக்கார் ஆனால் அந்த சரீரத்தில் பரமாத்மா முங்கிட்டாரோ முங்கலை இந்த ஜீவாத்மா என்ன பண்ணிட்டான் நான் இது என்னுடைய உடம்பு மம சரீரம் இது வந்து புண்ணியமான சரீரம் அந்த சரீரம் இந்த சரீரம் அப்படி சொல்லி இதில் அபிமானத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான் இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தில் அபிமானத்தை வைத்து கொண்டிருக்கிறான் பரமாத்மா இந்த சரீரத்தில் அபிமானம் உள்ள இல்லாதவராக இருக்க நம்மளாலே இப்போ முடிவ முடியாதா இந்த உடம்பில் பற்றுள்ள நான் பற்றில்லாத நான் முடியாம முடியாதா பற்றுள்ள நான் ஜீவாத்மாவாக இருக்கேன் பற்றில்லாத நான் பரமாத்மாவாக இருக்கிறேன் இப்போ அந்த ஐங்கிறது இருக்கே அகங்கிறது வந்து ஷரீரத்தோடு இணைத்து கொண்டால் அது ஜீவாத்மா எனப்படுகிறது ஷரீரத்தை சரீரத்திலிருந்து பிரித்து கொண்டால் அறிவினால் பிரித்து கொண்டால் அதுவே பரமாத்மா எனப்படுகிறது பரமாத்மா ஜீவாத்மா இது பறவையை மறந்து போய்ப்போம் பறவை கதையை அப்புறம் வச்சுப்போம் பறவையை மறந்துடும் இதுலேயும் ரெண்டு அம்சம் இருக்கு ஒரு அம்சம் அபிமானத்தில் போய் மாட்டின்னு திண்டாடுறது ஆனால் விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு என்னாகிறது மந்திரமே புருஷ நிமக்னஹா புருஷா அப்படின்னா நினைத்தோம் நல்லா மொழிகி போயிட்டான் எப்போ பார்த்தாலும் வீடு தோட்டம் துறவு சொத்து இதே கதை பேங்க்கு பாஸ்புக்கு பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது சேர்த்து வச்ச பணம் என்ன ஆகிறது இதே கதை தான் வெடிஞ்செழுந்தால் இதே கவலை மனசெல்லாம் அதே விற்பி ஓடிட்டு இருக்குது அந்த ரூபாய் என்ன வருது இந்த ரூபாய் என்ன ஆச்சு அதை என்ன பண்ணுறது எப்போ பார்த்தாலும் பணம் வீடு விவகாரம் இதே சிந்தனை நிமக்னஹா அனீஷையா அனீஷையானா அதுக்கு அடிமை ஆகிட்டான் இந்த பணத்துக்கு அடிமை மனைவிக்கு அடிமை குழந்தைகளுக்கு அடிமை மனைவிக்கு மாதிரி அடிமை எல்லாம் போட்டு எல்லாத்துக்கும் அடிமை எல்லாத்துலேயும் பந்தப்பட்டு போயிருக்காங்க அனீஷையா அனீஷையான்னு அடுத்தோம் கண்ட்ரோலே இல்லை அதுலேருந்து விடுவிக்கவே முடியல என்ன இப்படியே இருந்து தொடர்ந்து முண்டை கோபனிஷத்துக்கு அப்புறம் கட் உபனிஷத்து அப்படியே கட் உபனிஷத்து கேனோபனிஷத்து மாண்டூக்கியம் திரும்ப பிருகதாரண்யக்கம் அப்படியே தொடர்ந்து கேம்ப் வச்சுக்கலாமான்னு நான் இருப்பீங்களா சுவாமிஜி ஒரே ஒரு செல்ஃபோன்லையாவது சொல்லிட்டு வச்சு விட்றேன் வரலேன்னு சொல்லலாம் அப்புறம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா அப்படியே எல்லாம் கிளாஸ் நடந்துட்டே இருக்கட்டும் தொடர்ந்து இந்த உபநிஷத்து முடிச்சா அடுத்த உபநிஷத்து எல்லாம் படிப்போமா அப்படின்னா நாளா அன்னைக்கு மத்தியானம் சீக்கிரம் நல்லது அனீஷயா அனீஷையான்னு அர்த்தம் தன் வயமின்றியே அவசஹா கிருஷ்ண சொல்லுவார் இல்லையா கீதையில காரியத்தே ஹவசர்ம சர்வ பிரகிருதி ஜெயிர் குணை அனீஷையா முக்கியமான சோச்சதி மயங்கி போய் துக்கப்படுறான் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறான்னா துக்கத்தை தான் வண்டி வண்டியாக சம்பாதிச்சுருக்கான் சந்தோஷத்துக்கு ஒன்றும் விஷயமே இல்லை இந்த வாழ்க்கையில் இன்பம் இன்பம் எங்கே எங்கே நிம்மதி பாட்டுவார் அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டுமா இங்கேயே கிடைக்காமனுக்கு எங்கடாப்பா அங்கே போய் கிடைக்க போது அங்கே நிம்மதி அங்கே எங்கே இருக்கோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேணும் அதெல்லாம் இல்லை சு சோசதி ரொம்ப துக்கப்படுறான் அப்புறம் என்ன இருதுன்னா நிறைய நாள் புண்ணியம் பண்ணி சங்கராச்சாரியோட பாஷ்யத்தை நான் படிக்கிறேன் கொஞ்சம் ஏன்னா நான் வந்து இப்போ நான் வந்து முதல்ல யோசித்து சொல்லிக்கிட்டு இருந்தேன் பாஷ்யத்தை பார்த்து தான் சொல்கிறேன் அதனால் இதை எல்லாம் நிறைய இருக்குதுல தத்த ஏவம் சதி சமான விரக்ஷே யசோக்தே ஷரீரே இந்த சரீரத்துல புருஷா போக்தா ஜீவஹா புருஷன்னா ஜீவன் அவித்யா காம கர்ம பல ராகாதி குரு பாராக்கிராந்தா வர்ணனை பார்க்கணும் இதுல சங்கராஜர் அறியாமை ஆசை செயல் செயலின் விளைவு அதன் மீது உள்ள பற்று இதனால என்னென்னா மையோ சொமையா குரு பார ஆக்ராந்தா ரொம்ப வெயிட்ட தூக்கிட்டு எப்ப பார்த்தாலும் மண்ட முழுக்க ஒரே சொமையோ சுமை துன்பச் சுமைகள் ஆசைகளால் பற்று இதனால விளைந்த அறியாமை ஆசை செயல் செயலின் விளைவு அந்த விளைவிலே பற்று இது இது மூலமாக பெறப்பட்ட என்னது பாரம் தாங்க முடியாத பாரத்தோடு கூடி அலாபுரிவ சாமுத்ரே இதுதான் சங்கராஜருடைய கிரேட்னஸ் என்னென்ன சொர கொடுக்க இருக்கு இல்லையா அது சமுத்திரத்தில் அலையிற மாதிரி அலையறாமப்பாங்கிறார் அலாபுரிவ சாமுத்ரே ஜலே நிமக்னஹா அது உள்ளேயும் போகாது அலாபுரிவ சாமுத்ரே நிமக்னஹா நிச்சயேன மக்னகா தேகாத்ம பாவம் உடம்பையே நான் நினைத்து கொண்டு நான் இதுவே நான் இந்த உடம்பே நான் அமுஷ்யா புத்திரஹா இவன் என்னுடைய புள்ள அஸ்ய நப்தா இவன் என்னுடைய பேரன் கிருஷகா நான் ஒல்லியாக இருக்கேன் ஸ்தூலஹா குண்டா இருக்கேன் குணவான் குணனுடைய நிர்குணா குணமே இல்லை சுகி துக்கி இத்தியவம் பிரத்யா நாஸ்தி அந்நியா இதுக்கு வேறையாக ஒன்றும் நான் இல்லவே இல்லை எப்பவும் இந்த இதில் நான் திண்டாடி இருக்கேன் நினைக்கிறான் ஜாயத்தை மிரியத்தையை சம்யுஜத்தை வியுஜத்தை சேருகிறான் சம்பந்தி பாந்தவை வர்ணனென்னா இது வர்ணன் எப்படி பண்ணுற சம்பந்தைகளோட பந்துக்களோட சேர்ந்துண்டு எப்போ பார்த்தாலும் சேர்றான் சண்டை போட்டுக்கிறான் பிரியிறான் அப்புறம் திரும்பவும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டான்னு சொல்லி போயிட்டான் சம்பந்தம் வச்சுட்டான் பழ இப்படியும் அவன் சரியா சொல்லலைங்கிறான் அன்றைக்கே சொல்லலை விட்டேன்னா விட்டு ஒரேடையே விட்டுவிட வேண்டியதானே அப்படின்னு இல்லை எப்படி ஏதாவது நாளைக்கு நமக்கு எதா ஒன்றுனா அவன் வரணும் அவனுக்கு ஏதாவது ஒன்றுன்னு நம்ம போகணும் அப்படிலாம் நினச்சி என்ன பண்ணுறானா அத்தா அனீஷையா ந கஷத்து சமர்த்தோகம் என்னால் என்ன எனக்கு சம சாமர்த்தியம் இல்லை புத்தரோ மம வினஷ்டா புள்ள போயிட்டான் மிருதாமே பாரியா போனா கிம்மே ஜீவித்தேனே இனி வாழ்ந்து என்ன ஆக போகிறது இத்தியவம் தீனபாவா அனீஷா அனீஷாக்கு எக்ஸ்பிளனேஷன் புள்ள செத்தான் அது போச்சு இது போச்சு ஆகையினால வாழ்ந்து என்ன ஆக போகிறது ஆனால் காஃபி குடிக்கணும் போல் இருக்கு அனீஷா அனீஷா தயா சோச்சதி சந்தப்பிய முக்கியமான அனைகை அனர்த்த பிரக்காரை அவிவேக்தையா சிந்தாம் ஆபியமான எப்போ பார்த்தாலும் கவலை கவலை கவலை குழப்பம் இதிலே இருக்கா சேவம் பிரேத திரியு மனுஷியாதி யோனிஷு ஆஜபம் இந்த பாஷியத்தை நிறைய ஜவம் ஆஜவம் ஜவி பாவம் ஆப்பன்னகா மறுபடி மறுபடி இப்படி ஒரு ஒருத்தரவையும் பிறந்து பிறந்து பிறந்து திண்டாடுறான்ப்பா கதாச்சித்து அநேக ஜென்மசு எப்படியோ இந்த முதல் வரைக்கும் இத்தனை நேரம் விளக்கம் இப்படி சம்சாரத்திலேயே உழல்றான் ஒரு ஒரு சரீரமாக எடுத்து திண்டாடுறான் ஆனால் என்னாருதான் அநேகஜ கதாச்சித்து ஒரு சமயம் அநேக ஜென்மசு சுத்த தர்ம சஞ்சித நிமித்ததா கேனச்சித்து காருணிகேன தரிசித்த யோகமார்க்க அஹிம்சாசிய பிரம்மச்சரிய சர்வத்தியாக தமாதிசம்ப சமாஹிதாத்மா சன் அப்புறம் எங்கேயோ தப்பித்தவரி ரொம்ப நாள் புண்ணியத்தை நிறைய சம்பாதிச்சு அதை சொல்கிற அநேக ஜென்மசு பல ஜென்மங்களில் சுத்த தர்ம சஞ்சித நிமித்ததா நிறைய புண்ணியத்தை சம்பாதிச்சதுனால் சம்பாதித்ததுனால கேனச்சித்து காருணிக்கேன தரிசித்த யோகமார்க்க யாரோ ஒரு கருணாமூர்த்தியினால வழிகாட்டப்பட்டான் நல்ல வழிகாட்டப்பட்டான் யோக மார்கா அஹிம்சா சத்திய பிரம்மச்சரிய சர்வத்தியாக ஷமதமாதி சம்பன்னகா சமாஹிதாத்மா அஹிம்சை சத்தியம் பிரம்மச்சரியம் அஹிம்சை சத்தியம் பிரம்மச்சரியம் அப்புறம் சர்வத்தியாக சந்நியாசம் சமதமாதி சம்பன்னகா மன அடக்கம் புலனடக்கம் முதலான குணங்கள் சமாஹிதாத்மா ஒருமுகப்பட்ட மனசோட சன்ன அதுதான் சொல்கிற ஜுஷ்டம் எதா பஷி எப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடி அடி வாங்கி வாங்கி வாங்கி அதுக்கப்புறம் இடையிலடையில் கொஞ்சம் கொஞ்சம் புண்ணியம் பண்ணி பண்ணி பண்ணி அந்த புண்ணியமெல்லாம் வேலை செய்ய ஆரம்பித்து அந்த வேலை செஞ்சதுனால ஒரு குருநாதர் கிடச்சி அந்த குருநாதர் வழிகாட்டினத்துனால நல்ல குணங்களையெல்லாம் அபியாசம் பண்ணி அந்த அபியாசத்தினால மனசெல்லாம் ஒருமுகப்பட்டு அதனால் என்ன ஆச்சுன்னா அனைகை யோகமார்க்கை கர்மஸ் நிறைய கர்மாவை பண்ணி உபாசனை பண்ணி எதா பசிய எஸ்மின் காலே பசிய இது மேலே இருக்கிற அந்த பரமாத்மாவை கவனிக்கிறான் தனக்குள்ளேயே அந்த பரமாத்மா தேக எனது உபதிர்ட்டானு மந்தா சர்த்தா போகேஸ்வர பரமாத்மேதிச்சாப்பியுக்கேஸின் புருஷ்பர அந்த உத்தம புருஷனை கவனிக்கிறான் என்னத்தக்க அந்த மெய்ப்பொருளை அந்த மெய்ப்பொருளை பல சாதனங்களால் அடையப்படுகின்ற போற்றத்தக்க அந்த மெய்ப்பொருளை அந்நியம் ஈசம் துஷ்டம் ஈஷம் அந்நம்னா என்ன அர்த்தம் தனக்கு வேறாக தனக்கு ஆதாரமாக இருக்கிற அந்த மெய்ப்பொருள் தனது உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் தனது உண்மையை தன்னை பற்றிய உண்மையை தான் இந்த உலகத்திலே இந்த உடலிலே கட்டுண்டு அழுந்தி வீழ வேண்டியதில்லை தனது உண்மை வடிவம் என்ன என்பதை புரிந்து கொள்கிறான் நம்ம சாதாரணமாக பார்க்கலாம் பகவானே பகவானேன்னு நினைக்கிறோம் பகவான் சொல்றார் நான் தான் நீ நீயேதான் நான் அவர் சொல்ல ஞானி தூ ஆத் மெ மதம் அகம் ஆமா குடா கேஷ அவர் சொல்லி இது பார்த்தா முதல்ல துவைத்தமாகவே இருக்கும் ஆனால் இந்த ஐயதத்தில் இருக்கிறது என்னது உண்மையில் அத்வைத்தம்னு புரிஞ்சுக்கணும் துவைதியா அத்வைதேச பகவான் நினச்சுட்டே இருக்கோம் பகவான் என்ன சொல்கிறார் நான் தான் நீ நீ உன்னை தப்பாக புரிஞ்சுட்டு நானே தான் வந்து உன் ஸ்வரூபமாக இருக்கேன் நீ வந்து இப்படி தப்பாக புரிந்து கொண்டிருக்கிற சொல்லி புரிய வைக்கிற ஆக ஈசத்துக்கு விசேஷனம் எதா அந்யம் பஷ்யத்தி அப்படி போட்டுக்கணும் எதா அந்நியம் பரமாத்மானம் பஷியத்தி எப்பொழுது தன்னுடைய இன்னொரு ஸ்வரூபத்தை பார்க்கிறானோ தன்னுடைய கீழான ஸ்வரூபம் தன்னுடைய மேலான ஸ்வரூபம் தன்னுடைய மேலான ஸ்வரூபத்தை பார்க்கிறானோ போற்றத்தக்க அங்கே வரிஷ்டம்னு சொன்னார் வரேண்யம் வரிஷ்டம் இங்கே துஷ்டம்ங்கிறார் அதான் விஷயம் வரிஷ்டம் இஸ்இக்குவல் டு துஷ்டம் போற்றத்தக்க ஈசம் ஈசம்னா என்ன அர்த்தம் அனீஷஹா என்ன அர்த்தம் அன்கன்ட்ரோல்னு அர்த்தம் கண்ட்ரோலே இல்லாமல் அர்த்தம் ஈஷன் அனம் அப்சலுட் கண்ட்ரோல் பூர்ணமான கண்ட்ரோல் ஈஷம் அசிய மகிமான அன்பம் ஈஷம் பஸ் பசியா அசிய மகிமாட்ட எல்லாம் இவருடைய மகிமையமன மகிமான எல்லாம் இவருடைய மீமதா என்னை மாற்றிப்படுக்கணும் எல்லாம் என்னுடைய மகிமை தான் நான் அறியாமையினாலும் இப்படி ஆயிட்டேன் இது வீத்த ஷோக்கா வீத்த சோகான்னு என்ன அர்த்தம் அப்புறம் எல்லாம் போகிறது என்னெல்லாம் போகிறது இந்த சார்ந்திருக்கும் தன்மை நீங்குகிறது துக்கமெல்லாம் நீங்குகிறது விருக்ஷோபாதி ரக்ஷனாத்து விலட்சணம் ஈஷம் அசம்சாரினம் அசநாயா பிபாசா ஷோக மோக ஜரா மிருத்தீம் ஈசம் சர்வ ஜகதா அயம் அஹம் அஸ் ஆத்மா பார்க்குறதுக்கு மந்திரம் துவைதபரமாகவே இருக்குது நாம் அது அத்வைதபரமா அர்த்தம் பண்ணிக்கிறோம் இதில் இருக்கிற வாச்சியார்த்த லட்சியார்த்தங்களை நன்கு உயித்து உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆஹ மாயாத்மா இது விபூதி மகிமானஞ்ச ஜகதிரூபம் அசைவ பரமேஸ்வரஸ் இதெல்லாமே அனைத்தும் அவருடைய மகிமையே இந்த பரமாத்மாவுடைய மகிமை தான் இந்த சரீரம் பரமாத்மாவினுடைய மகிமை தான் இந்த உலகம் பரமாத்மாவினுடைய மகிமை தான் ஜீவாத்மாக்கள்லாம் பந்தப்பட்டிருப்பது பரமாத்மாவினுடைய மகிமை தான் ஜீ பந்தப்பட்டிருக்கிற ஜீவாத்மாக்கள் முக்தி அடையிறது என்ற இந்த உண்மையை தெரிந்து கொள்கிறான் வீத ஷோகோ பவதி அத்வைதம் பிரம்மைவ சத்தியம் துக்கம் சுனமே சுக சுகதுக்கே எனக்கு சுகமும் இல்லை துக்கமும் இல்லை ராகத்வேஷமும் கிடையாது ஆக இந்த ஒரு மரத்தில் இருப இதெல்லாம் நிறைய பிரித்து பாயிண்டெல்லாம் போட்டால் நிறைய பண்ணலாம் வேலை நான் அதெல்லாம் பண்ணலை எல்லாம் தறித்தறியாக போட்டு சித்து சிதாபாசன் எல்லாம் வேலை பண்ணலாம் போகும்னு நினச்சேன் அவ்வளோதான் இப்போ இந்த மரத்தினுடைய கதை புரிஞ்சுதோ இல்லையோ இவ்வளோதான் புரிஞ்சாலும் புரிஞ்சாலும் அவ்வளோதான் ஒரே மரத்தில் ரெண்டு பறவை இருக்குது ஒரு பறவை இங்கேயும் அங்கேயும் சுற்றுறது திண்டாடுறது அந்த பறவை ஆனால் அந்த பறவை பேசாமல் இருக்குது அதுவும் இதோடு சேர்ந்தே இருக்கிற பறவை தான் என்றைக்கு இந்த பறவை அந்த பறவையை கவனிக்கிறோம் மாத்திரம் அமைதியாக இருக்குது மாத்திரம் சும்மா இருக்கு நாமையே இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கணும்னு பக்கத்தில் போய் உட்காந்து கொடுத்தோம் அப்படின்னோடனே அந்த பறவை என்ன பண்ணி கொடுத்துனா திடீர்னு பார்த்தா ஒரே பறவை தான் இருக்குது ரெண்டு பறவையாக தெரிஞ்சது பார்த்தா அப்புறம் என்னன்னா ஒரே பறவை தான் இருக்குது இந்த பறவை என்ன பண்ணுறதுன்னா அந்த மரத்தையே வேடிக்கை பார்க்குறேன் எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கறேன் ரெண்டு பறவை என்ன ஆச்சு திடீர்னு போயே மாயாஜாலம் ஒரே பறவையாக மாறி அத்வைதம் பிரம்மா அது மாதிரி இந்த உடம்புலேயே நாம் என்ன பண்ணுறோம் இன்னொரு மந்திரம் இப்படி இருக்கு ரெண்டு ஆடு கதை இது ரெண்டு பறவைக்கதை அஜாமேகாம் லோகித சுக்ர கிருஷ்ணாம் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தீகும் சரூபாம் நாராயண உபன மஹனாராயணோன அஜா லோஹித்துக்லிருஷ்ணா ப்வீம் பிரஜா ஜனயும் அஜோ ஜுஷமாணோ நுஷே ஜேனோமோ இது மரி நூர்மன்றம் ஏகாம் அஜாம் அந்த அஜா நிண்ணாடு அஜஹான்னா ஆண் ஆடு அஜாம் ஏகாம் அந்த ஆடு எப்படி இருக்கான்னா ஷகப்பு கருப்பு வெளுப்பு மூணு கலர் இருக்கா அதில் லோஹித சுக்ல கிருஷ்ணா மாயாவோட குணம் சத்வரஜ்தமோ குணம் அஜான்னா மாயாவுக்கு ஒரு பேர் அஜா லோஹிதுக்ல கிருஷ்ணாம் அது என்ன பண்ணுறதுன்னா பஹ்வீம் பிரஜாம் ஜனஜந்தி கும் சரூபாம் தன்ன மாதிரியே நிறைய குழந்தைகள் எல்லாம் பெருகுறதான் பஹ்வீம் பிரஜாம் ஜனயந்தியும் சரூபாம் இங்கே பார்த்தோம் இல்லையா சரூப்பாக அக்னே அக்னி விஸ்ஃபுலிங்காகனு பார்த்தோம் இந்த மாதிரி தன்ன மாதிரியே மூணு மூணு குணமும் உள்ளதா எல்லாத்தையும் படைக்கிறது அப்புறம் என்ன பண்றது இந்த ஆடு இருக்கே ஆண் ஆடு பேசாமல் நிற்கிறதா அஜோ எது படுறது இந்த அஜாதாம் படுறது அஜஹா சாட்சியா ஜஹாஹா தேனாம் புக்தபோ காமஜோன்யா இதில் எல்லாம் அதில் இன்ட்ரெஸ்டே காட்டாமல் பேசாமல் அந்த ஆடு இருக்கு அதாவது பிரம்மன் அஜஹா அஜா மாயா இதனுடைய அனுகிரகத்தினால் சிருஷ்டி எல்லாம் பண்ணிண்டு திண்டாடி தெருவில் நிற்கிறது எல்லாம் பண்ணுறது அப்புறம் அதுவே இதை வேடிக்கை பார்க்குறது ஒரு கடைசியில் மாயை காணாம பிரம்மைவ சத்தியம் மாயா மாயா மாயா பாட்டாகவே பாடிவிட்டானே மாயா மாயா மாயா சாயா சினிமா பாட்டே வந்திருக்கு இல்லையா எல்லாம் மாயா சாயா கரெக்ட் தானே மாயேங்கிறது என்ன வெறும் நிழல் அவர் கொஞ்சம் வேதாந்தம் படிச்சுட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்காரு அடுத்த மந்திரம் படிக்கலாம் அப்போ இந்த ஒரு மரத்தில் இரு பறவைகள் திருஷ்டாந்தத்தின் மூலம் ஜீவாத்மா சுகதுக்கங்களை அனுபவிக்கிறது பரமாத்மா சாட்சியாக இருக்கிறது ஜீவாத்மா என்பது பரமாத்மாவுக்கு வேறானது அல்ல நீண்ட நாள் பண்ணின புண்ணியத்தின் பயனாக ஜீவாத்மா பரமாத்மாவை அறிந்து பரமாத்மாவுக்கு வேறாகத்தான் இல்லை என்று அறிந்து கொண்டு பரமாத்மாவுடன் இரண்டரை கலந்து விடுகிறது பரமா இரண்டரை கலந்து விடுகிறதுனா நினைத்தேன் எதாவது ப்ராசஸாக என்ன ஒன்றும் கிடையாது பரமாத்மாவுக்கு வேறாக நான் இல்லை என்று புரிந்து கொண்டு விடுகிறது முடிஞ்சது வீத்த ஷோகா அதுதான் முக்கியம் இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகணும்னா என்ன பண்ணுறதுன்னா நீ அகம் பிரம்மாஸ்மின்னு புரிஞ்சுண்டா சர்வதுக்கிவருத்தி வீத ஷோகோ பவதிங்கிறது சங்கராச்சாரியம் சர்வஸ்மாத் சோ சோக சாகராத்து விப்ரமுச்சியத்தை கிருத்தகிருத்தியோ பவதித்தியர்த்தா வாழ்க்கையில் எந்த கவலை எதுலேயும் பண்ண மாட்டான் வெள்ளத்தனையை இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ளக்கெடும் அடுக்கி வரினும் அழிவிலான் உற்ற இடுக்கண் இடுக்கட்படும் மடுத்த வாயெல்லாம் பகடன்னான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் இந்த குரலை படிக்கலன்னா இடும்பு தான் இந்த குரலை படித்தாலே அந்த குரல் புரியணும்னா இதை படிக்கணும் இதை படித்தா அந்த குரல் புரியும் குரல் புரிஞ்சுதுன்னு சொன்னால் என்ன சொல்கிறது இன்பம் இடையராது ஈண்டும் இன்பத்துள் இன்பம் அவா வெண்ணும் துன்பத்துள் துன்பம் கெடின் இன்பம் இடையராது ஈண்டும் அவ்வளோதான் அடுத்த மந்திரம் படிக்கலாம் எதா பசிய பசியருக்குமவர்ணம் கர்த்தாரமீசம் புருஷம் பிரம்மயோனி ததா வித்வான் புணியன பரமம் சாமிய பசிய கர்த்தரமீஷம் புருஷம் ப்ரமயோனா விவன் புணியப்பூய மய பசிய பசியது விவனுக்கு விசேஷணம் எப்பொழுது காண்பவன் பசியா காண்பவன் சாதக வித்வான் சிங்கராச்சர் வி பஷ்யகான்னு சொன்னால் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் அறிவு கண் கொண்டு பார்க்க விரும்புகின்றவன் அப்படின்னு அர்த்தம் எதான்னா எப்பொழுது பஷ்யஹான்னு சொன்னால் அறிவு கண் பார்க்க கொண்டு பார்க்க விரும்புகின்ற சாதகன் பக்குவம் உள்ளவன் பஷ்யத்தை பஷ்யத்தை இதெல்லாம் வந்து வைதிக பிரயோகம் பஷ்யத்தை எல்லாம் வந்து கிரமேட்டிக்கலாக தப்பும்பாங்க பசியத்தின்னு போட்டுக்கணும் சங்கராச்சாரிய பசியத்தை நான் இப்படி போட்டுருவார் பூர்வவத் இதெல்லாம் சாந்தச பிரயோகம் பசியத்தேங்கிறது ஆத்மே பதியானு கேட்டுவிடக்கூடாது பசியத்தை பசியதான் ஆனால் பசியத்தை சத்தியமே ஜெயத்தை எல்லாம் அப்படிதான் வரப்போது எல்லாம் பசியத்தை பசியா பார்க்கிறானோ எதை பார்க்கறானோ ருக்மவர்ணம் கர்த்தாரம் ஈஷம் புருஷம் ப்ரம்மயோனி பிரம்மயோனிம் ருக்மவர்ணம் கர்த்தாரம் ஈஷம் ஜெகத்கர்த்தாரம்னு அர்த்தம் என்ன அர்த்தம் பிரகாஷஸ்வரூபம் ஸ்வயம் ஜோதிஸ்வரூபம் ருக்குமாங்கிறது தங்கத்துக்கு பேர் ருக்மிணி இப்படி வைக்கிறோம் இல்லையா தங்கத்துக்கு பேர் ருக்குமா ருக்மாங்கதா ருக்மவர்ணம்னு சொன்னால் ஸ்வர்ணத்தை போன்றது பிரகாஷஸ்வரூபம்னு அர்த்தம் கர்த்தாரம் ஜகத்கர்த்தாரம் ஈஷம் ஈஸ்வரனை புருஷம் அர்த்தம் நிறைய தடவை சொல்லியாச்சு பிரம்மயோனிம் பிரம்மயோனிம்னா யார் பிரம்ம இது ரெண்டு அர்த்தம் இருக்குது அது பிரம்மமாகவும் இருக்கிறது ஜெகத்காரணமாகவும் இருக்கிறது அப்படி ஒரு பொருள்கிறார் சிங்கராச்சாரியார் அல்லது ஹிரண்ய கர்ப்பனுக்கு காரணம் ஹிரண்ய கர்ப்பனுக்கு சூத்ராத்மாவுக்கு காரணம் அப்பற பிரம்ம காரணம்னு ஆக பிரம்மமாகவும் யோனியாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் பிரம்மத்துக்கு யோனியாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் யோனின்னா காரணம் பிரம்மமாகவும் யோனியாகவும் அல்லது பிரம்மத்துக்கு யோனியாகவும் இருக்கிறது பிரம்ம யோனிம் பஷ்யத்தே யதா பஷ்யத்தே எப்பொழுது ஒருவன் அந்த புருஷனை ஈஸ்வரனை கர்த்தாவை பிரம்ம யோனியை ஸ்வயம் பிரகாசஸ்வரூபனை யார் அது நான் தன்னைன்னு கடைசியில் ரொம்ப நேரம் கழிச்சு ஓஹோ ருக்மவர்ணம் இப்போ தானே சொல்லி தரு ருக்மவர்ணம்னு சொன்னால் பாருங்கள் இதுதான் உபநிஷத்தில் மிஸ்டிக் லாங்குவேஜ்னு சொல்கிறேன் அத்ரேஷியம்னு சொல்லிவிட்டு பார்க்க முடியாது எல்லாம் சொல்லி இதனால தான் நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்கள் சாமியார் சரியா சொல்ல ருக்ம வர்ணம்னு போட்டிருக்கு சம்ஸ்கிருதமே தெரியாமல் சொல்லி கொடுத்துட்டுருக்கார் ருக்மவர்ணம்னு போட்டிருக்கேன் அப்போ அங்கே அத்ரேசியம்னு போட்டிருக்கேன்னா அது இந்த கண்ணால் பார்க்க முடியாது அந்த கண்ணால் பார்க்கலாம் அந்த கண்ணால் ருக்ம வர்ணம் பார்க்கலாம் உன் கண்ணை என்னன்னு சொல்கிறது கண்ணா என்ன சொல்வது ருக்மவர்ணம் கர்த்தாரம் புருஷம் பிரம்மயோனி எப்போ இதை தெரிஞ்சுக்கிறான் எப்பொழுது ஒருவன் இந்த உண்மையை காண்கிறானோ அப்படி காணும் பொழுது என்னாகிறதுனா ததா வித்வான் அங்கே பஷ்யத்தை போட்டது இல்லையா அந்த பஷ்யஹா பஷ்யஹான்னு போட்டப்பட்டது அவனுக்கு தான் வித்வான்னு பேர் அந்த வித்வான் அப்பொழுது வித்வான் அந்த அறிவாளி என்னாகிறான்னா புண்ணிய பாப்பே விதுய புண்ணியம் பாபம் இரண்டையும் கடந்து தர்மசாஸ்திரத்தில் புண்ணியம் வேற பாபம் வேற பாபம்னா என்னது அதர்மாச்சரணமெல்லாம் பாபம் தர்மாச்சரணமெல்லாம் புண்ணியம் எங்கள் கர்ம காண்டத்தில் வேத பூர்வத்தில் அபராவித்யாவில் தர்மசாஸ்திரத்தில் இங்கே பராவித்யாவில் புண்ணியமபி பாப்பாய பவதி பந்த ஹேதுத்வாத் புண்ணியமும் கூட நமக்கு சுகத்தை கொடுப்பதன் மூலம் பந்த காரணமாவதால் புண்ணியமும் பந்தமே அதனால் என்னாச்சுன்னா இருள் சேர் இருவினையும் சேரா இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கணும் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இங்கே நம்ம இறைவனை அறிந்தார் மாட்டுன்னு போட்டுக்கணும் இறைவனை தன் வடிவமாக அறிந்தார் மாட்டு அப்படி போட்டுக்கணும் இறைவனை தன் அறிந்தார் மாட்டு மலர்மிசை ஏகி இருக்கின்ற அந்த இறைவனை தன் வடிவாக அறிந்த மாட்டு புண்ணிய பாப்பே மிதுய இருவினையும் சேரா வராது ஏன்னா புண்ணிய பாபம் சத்தியமா என்ன புண்ணிய பாபம் மித்யா விதுய விதூயன்னு அர்த்தம் நல்லா அடித்து கடாசின்னு அர்த்தம் அதுக்கு மதிப்பே இல்லைன்னு மித்யாத்வ மித்யா என்னது மித்யாத்வ நிச்சயம் கிருத்வா புண்ணிய பாபத்துக்கு மதிப்பளிக்காமல் புண்ணிய பாபத்திலிருந்து விடுபட்டு நிரஞ்சனகா சன் நிரஞ்சனஹன்னு அர்த்தம் மாசற்றவனாய் எல்லாம் மனசு உடம்புல ஆயிரத்தெட்டு மாசம் அடிக்கடி தேய்ச்சி தேய்ச்சி குளிக்க வேண்டியிருக்கு உடம்புல அழுக்கு அஞ்சனன் அஞ்சனன்னா மைய நிரஞ்சனகான்னு அர்த்தம் அழுக்கற்றவன் மாசற்றவன் நிரஞ்சனகா உடம்பில் அழுக்கு இருக்குது மனசில் கேட்கணுமா ராகத்வேஷ அழுக்கு இருக்குது சந்தேகம் விபரீதம்ங்கிற அழுக்கு இந்த அழுக்கெல்லாம் நீங்கி நீங்கள் என்ன என்ன அர்த்தம் இந்த அழுக்கு இருக்கிற வஸ்துவோடு தன்னை இணைச்சிக்கிறதுலேருந்து விடுபட்டு அதாவது அஜான சம்சய விபரியம் உள்ள புத்தியோடு தன்னை இணைச்சிக்கிறது இல்லை மனசில் சுகதுக்க ராகத்வேஷம் இருக்கிற மனசோட தன்னை இணைச்சிக்கிறது இல்லை உடம்பில் இருக்கிற மலத்தில் உடம்புல இருக்கிற அழுக்கோடு தன்னை இணைச்சிக்கிறது இல்லை ஆசிரமத்தில் இருக்கிற அழுக்கு அங்கங்கே இருக்கிறதோடு தன்னை சேர்த்துக்கிறது இல்லை கோயிலை பிரதட்சிணம் பண்ணி வரும்போது அந்த தொட்டிக்குள்ளேருந்து ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா அது நான் என்ன என்னடாது இப்படின்னு நினைச்சோன்னு வச்சுக்கூடாது சொல்லி ஒரு அஞ்சாறுதலும் சொல்லியாச்சு அதுக்கப்புறம் என்னென்ன அதோடு என்னைச்சிக்காதே எனச்சிக்கின்ட்டா உனக்கு நீ தான் சம்சாரியாவே அவன் முக்தனாகவே இருப்பான் அப்படின்னு நான் எனக்கு சொல்லிப்பேன் சுற்றி வரத சொல்லிட்டு அஞ்சாவதுல சொல்லிவிட்டோம் அப்புறம் அவன் சொல்ல என்ன பண்ண என்ன பண்ண முடியும் அப்புறம் கடைசியில் அவன் முக்தனாக இருப்பான் நம்ம பத்தனாக மாட்டின்னு திண்டாடின்னு என்னத்துக்குது விதுய நிரஞ்சனஹாசன் பாவ சாமியார் திண்டாடுறார் அப்படின்பா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அவானந்தமா இருக்க போய் நம்ம மாட்டின்னு முழிக்கிறத என்னத்துக்கு நம்மளும் சேர்ந்துருவோம் அந்த கட்சியிலே பரமம் சாமியம் உப்பைத்தி மேலான சாமியத்தை அடைகிறார் சமத்துவங்கிறது உண்மையான சமத்துவங்கிறது இங்க உண்மையான சமத்துவம் உண்மை பொய்யான சமத்துவம் என்னது நீ நானும் ஒன்றும்பா ஆனால் பைசா தனியாக உள்ள போட்டுருமா அந்த மாதிரி சமத்துவம்லாம் இல்லைப்பா இதெல்லாம் பேருக்கு சமத்துவம் சேர்ந்து சாப்பிடுவோம் ஆனால் உன் காசு ஒன்று தான் காசு என்ன அந்த சமத்துவம் எல்லாம் பெயரளவில் சமத்துவம் நீ பிரிக்க முடியாத சமத்துவம் ஒன்று இருக்குது நீ அவனை பிரித்தாலும் அவனை உச்சம் நீ நீச்சம் அவன் நீ உச்சம் அவன் நீச்சம் அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நீங்கள் பிரித்தாலும் உண்மையிலே உயர்வு தாழ்வுங்கிறது இல்லவே இல்லை உயர்வு தாழ்வு என்பது மாய கற்பனை ஆனா அதுல நீ எப்படி இருக்கணுமோ இருந்துட்டு போனா பரமம் சாமியம் உப்பைத்தி மேலான சமத்தன்மையை அடைகிறான் பரமம் சாமியம் சங்கராச்சாரிய சொல்றார் ஒப்பு உயர்வற்றங்கிறார் இந்த சமம் எல்லாம் இருக்கே ஒப்பு உயர்வுடைய சமம் அவர் என்னதான் ஜனாதிபதி பேசினாலும் நானும் இந்த என்னுடைய பின்னால் இருக்கிற ஆடும் ஒன்று தான் அவருக்கு இருக்கிற ஃபீலிங்ஸும் எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒன்று தான் சொன்னால் கூடாங்க விவகாரத்தில் கொண்ட முடியுமா அவர் உட்கார சீட்டில் கொஞ்சம் நேரம் நீயே நின்றுட்டே இருக்கேன் பின்னால் இங்கேவா நான் உனக்கு பதிலாக கொஞ்சம் நேரம் நின்றுக்கிறேன் அப்படின்னு ப்ரெசிடண்ட் சொல்லுவாரா அது மரபுகளுக்கு பொருந்துமா பொருந்த ஆனால் இங்கே எப்படின் ஒப்பு உயர்வற்ற சமத்துவம் உண்மையான சமத்துவம் சமதாம் அத்வய லக்ஷணாங்கிறார் சங்கராஜர் துவைதத்தில் சமத்துவம் எல்லாம் நடக்கவே நடக்காது என்ன இருந்தாலும் என்னது தாயும் பிள்ளையும் ஒன்றா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற எல்லாம் சொல்லிக்கிறது தானே தவிர அதெல்லாம் நடக்காதப்பா ஆனால் உண்மையில் தாயும் பிள்ளையும் வேற வேற இல்லவே இல்லை அத்வய லக்ஷணம் ஞான சமம்னு அர்த்தம் அதனால் கிரியா சமம் அல்ல ஞான சமம் கிரியையில் இருக்கிற சமம் போலியான சமம் செயலில் சமத்துவத்தை காட்டுவது போலியான சமத்துவம் அறிவிலே சமத்துவத்தை உணர்வதுதான் உண்மையான சமத்துவம் அறிவிலே சமத்துவத்தை உணர்ந்தவன் செயலிலே சமத்துவத்தை விரும்ப மாட்டான் செயலில் உள்ள சமத்துவம் பரவாயில்லன் ஏற்றுக்கொள்வான் செயலில் உள்ள சம செயலிலுள்ள விஷமம் அவனை பாதிக்காது செயலிலுள்ள விஷமங்கள் बादिके वे மேலும் அடுத்தவ பரமியம்ைதி ஓம்ங்கேயா மேவிரம் பே மாஜேமே தஞ்சாயுந்திரோ வ ஸ்வூஷா விவேவேதா ஸ்வியோ அரிஷ்டேமிஸ்பூரி ஓரோ குருராத்மேதி மூதவி வோமவது வப்தே திணா மூத்த மூத்தா வாழி எங்கள்மோனி அருள் வா்த்தையன் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷா ஹரி ஓம் ஆதிகுநாசஸ்வாமிக்கி